அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்களே நாங்கள் உணவை சாப்பிடுகிறோம் ஆனால் எங்கள் வயிறு நிறையவில்லை என்று நபி சொல்லு அலி அலிசல்லம் அவர்களின் தோடர்கள் கூறினர் நீங்கள் பிரிந்து கொண்டு சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார்கள் ஆம் என அவர்கள் கூறினர் நீங்கள் உண்ணும் பொழுது உங்களின் உணவில் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் பிஸ்மில்லாக கூறுங்கள் அதில் உங்களுக்கு அந்த உணவில் உங்களுக்கு வருத்தம் செய்யப்படும் என்று அணைகிசெல்லம் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ மூன்று ஏழு ஆறு நான்கு